அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசிய மனுவேல் சிந்தனை தலைப்பு உற்று ஒரு ஓவிய கண்காட்சியில் அநேகர் வரைந்த ஓவியங்களை வைத்திருந்தார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட ஓவியம் யாவருடைய மனதையும் கவர்ந்தது அது என்னவென்றால் ஒரு மீன் நீந்திக் கொண்டு இறை செல்கின்றது அதன் கண்ணில் படும்படி ஒரு புழு கொறுக்கப்பட்ட தூண்டில் முள் வைக்கப்பட்டுள்ளது கீழே உள்ள வாசகம் இப்படி எழுதப்பட்டுள்ளது தூண்டிலில் உள்ள புழுவை கடித்து தன் உயிரை போக்கிக் கொள்வதும் கடிக்காமல் தன்னை காத்துக் கொள்வதும் மீனின் கையில்தான் இருக்கிறது என்று ஆம் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நிகழ்வுகளையும் நாம் உற்று நோக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் உயர்ந்த லக்கை அடைவது ஒரே அடியாக நிகழ்வதில்லை ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு படியையும் உன்னிப்பாக உற்று நோக்குவதில் அது அடங்கியிருக்கிறது மூன்றாம் மாடியே அடை நினைப்பவர்கள் மூன்றாம் மாடியின் மீது கவனம் வைக்க வேண்டும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியின் மீதும் விழிப்புணர்வோடு கூட நம்முடைய வெளிப்பாட்டை நாம் செயல்படுத்த வேண்டும் சிந்திப்போம் நம் வாழ்விலும் உற்று சரியான விதத்தில் இவ்வுலகில் வெளிப்படுத்துவோம் நன்றி